ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராசனம் ஒன்னு ராஜாக்கள் பதினாறு முப்பத்தி ஒன்று காலையில் பத்தி ஓரளவு தெரியும் ஆனாலும் பக்தி ரீதிக்கு எதுவாக பார்க்கலாம் எசபேலின் தன்மை நமக்குள்ள இருக்குதா எசபேல் அப்படின்னு சொன்னா கற்பில்லாதவள் அப்படின்னு அர்த்தம் கற்பு இல்லாதவள் அப்படிதான் பைபிள் டிக்ஷனரி சொல்லுது எசபேல் அப்படின்னா கற்பில்லாதவன் உலகத்தில் வந்து கற்புக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க பைபிளும் அதை ரொம்ப வலியுறுத்துகிற ஒரு பெண் என்று சொன்னால் கற்பு ரொம்ப மு முக்கியம் ஆணும் கூட அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பைபிள்ல நம்முடைய சபையிலையும் நாம் கற்பை எதிர்பார்க்கிறோம் முதலாம் இரண்டாம் குழந்தையர் பதினொன்று ரெண்டுல பார்க்கும் பொழுது அப்போ கிறிஸ்துவுக்கு நாம் மனவாட்டிகள் அப்போ கற்புள்ள கண்ணிகையாக நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் எழுத்தின் பிரகாரமான கற்பு ஒன்று மாவிக்குரிய ஜீவி உலகத்தால் கரைபடாத ஒரு கற்பு இருக்கிற அதனால நாம் ஒரு கற்புள்ள பேச்சில் கூட கற்பு இருக்கிற நினைவு கூட கற்புள்ளவர்களா வேண்டும் நடக்கையில் ஒன்று பெரு மூன்று ஒன்றை பார்க்கும் பொழுது கற்புள்ள நடக்கை கற்பு அடுத்து கற்புள்ள நடக்கைன்னு ஒன்று இருக்கு காண்டாக்டர் இல்லாட்ட கேரக்டர் இல்லை செயல்பாடுகள் ஆனால் இந்த எஸ்எபெல் லைஃப்பில் அது கிடையாது நான் அது வரிசையாக சொல்லிகிட்டே வர்றேன் நம்ம இப்போ நினைக்கிறோம் பழைய பாட்டில் ஆகாவுடைய மனைவி நீ புதிய பாட்டில் வெளிப்படுத்துல் வரைக்கும் வர்றா எடுத்துக்கிட்டு வருது அவள் லைஃப் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஜீவி எப்படி இருக்குது கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா உலகத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி வரணும் அறியாமையில் உள்ள காலங்களே தேவன் காணாதவரு போல் இருந்தார் ஆனால் இப்போ நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு பரிசுத்தத்தை குறித்தது விஷயத்தில் நம்முடைய தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போ உலகம் உலகத்தில் கற்புக்கு என்ன கிடையாது இப்போதைக்கு மதிப்பே இல்லை கற்பை ஏழெல்லாம் விடுறாங்க அந்த லெவலுக்கு இல்லை உலகம் தரம் தாழ்ந்து போய்விட்டார் ஆனால் ஆவிக்குரிய ஜீவி நீங்கள் வந்த பிறகு நாம் அப்படியே இருக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே அவளுடைய நம்முடைய கிறிஸ்துவோடு இணையும் போது நாம எப்படி மாறணும் கிறிஸ்துவை போல மாறணும் நாம கிறிஸ்துவ நம்ம போல மாற்ற முடியுமா இவ வந்து புருஷனு வாழ்க்கை வாழ்க்கை புருஷனை தனக்கு ஏத்த மாதிரி மாத்தல அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதவாது ஆகாப் அப்படின்னா பிதாவின் சகோதரன் என்று அர்த்தம் பிதாவுடைய சகோதரன் பிதாவின் ஸ்வாவம் அப்படியே இருக்கணும் பிதாவுக்கு அவன் வந்து பிரதர் அவன் அவனை இவன் விவாகம் பண்ணியிருக்கிற ஆகாவ ஆனால் இவளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நம்முடைய லைஃப்ல மாற்றங்கள் இருக்கிறதா பேச்சில் மாற்றம் இருக்கிறதா பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்கிறதா நம்முடைய நடை உடை பாவனைகளில் மாற்றம் இருக்கிறதா சீக்கிரம் போலாம் அந்த வசனத்துல முதலாம் ராஜாக்கள் பதினாறு முப்பத்தி ஒன்னு அவ யாருடைய மகா எந்த தேசத்தில் உள்ளவா சீதோனிய சீதோன் பைபிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க தீரு சீதோன் அப்படிலாம் படிப்பீங்க சீதோன் வந்து ஒரு புறஜாதி இடம் இன்னும் சொல்ல நியாய தீர்ப்பு நாளில் சோதோமை காட்டிலும் சீதோனுக்கு தான் அதிகமான ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கோம் லோக்கா பத்து பதினான்கு சோதம் குமாரப்பட்டனத்துக்கு நேருங்கிற ஜுமெண்ட்டை விட நியாய தீர்ப்பில் யாருக்கு ஜாஸ்தி வருமா சீதோனு தான் வருவா ஏனென்றால் உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் அற்புதங்கள் சோதமுள்ள நடந்திருந்தா அவங்கெல்லாம் நெஞ்சிருப்பாங்க மனந்திருப்பிருப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் நன்மைகள் உனக்கு செஞ்சும் வாழ்க்கையில் மாற்ற எனக்கு நன்மையே செய்யலன்னு சொல்றவங்க யாராவது இருந்தால் கை அப்ப நீ துரோகியா மாறிடு நன்மை செய்யல சொன்ன நீ யாரு பச்சை துரோகியா நன்மை செஞ்சிருக்க உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லாம நீ நியாயத்திற்பை நோக்கி போனா செய்யப்பட்ட பலத்த செய்யகள்லாம் பிரயோஜனம் இல்லையே உன்னை ஆசீர்விச்சதுனால சுகப்படுத்தினால உன்னை ரட்சிப்புள்ள கொண்டு வந்ததுனால அபிஷேகித்ததுனால பரிசுத்த வாங்களுடைய ஒளியில் உள்ள பரிசுத்த வாங்களுடைய உன்னை பங்கடைய வச்சது ராபோஜன் எடுக்க வச்சது ஒண்ணு பிரயோஜனம் எல்லாம் அவள் சீதோனிய குமாரத்தை அந்த இடத்துல இருந்துதான் கத்தர் அவளை வெளியே அழகாக கொண்டு வந்தார் நமக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது இந்த மார்க்கத்துல வந்து இப்படி பரிசுத்தி பேசுறது கேட்கறது பரிசுத்தமா ஜீவிக்கிறது நமக்கு எந்த தகுதியும் கிடையாது டோட்டலா நம்ம பார்த்தா நம்ம யாரு புறஜாதிகள் அப்படி காணியாட்சிக்கு புறம்பானவர் ஆனா நம்ம நேசித்து கத்தர் சபையில கொண்டு வந்தார் இன்னும் சொல்ல போனா சீரோணியர்கள் துரத்தி விடப்பட வேண்டியவர்கள் நியாயாதிபதிகள் பத்து பனிரெண்டு சத்தமா இன்னொரு சத்தமா இந்த சீரோனியர்களை துரத்திருக்கணும் இவங்க துரத்தாதனால அவங்க இவங்களை நெருக்க ஆரம்பிச்சாங்க படிச்சீங்கன்னா புரியணும் துரத்தி விடப்பட வேண்டியவர்கள் ஆனா கத்தர் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இஸ்ரவேலினின் ராஜகுமாரத்தியாக ராஜஸ்திரியாக கத்த கொண்டு வந்தார் ஒரு சாதாரண எங்கேயோ கிடந்த ஒரு ஆள் கொண்டு வந்து ஆகாப்புக்கு மனைவி ஆக்கி சிங்க ஆசனத்துல உட்கார வச்சிட்டார் ஆனா வாழ்க்கையில மாற்றங்கிறது சாகர் வரைக்கும் அவள்கிட்ட கிடையாது அதுதான் பெரிய ஃபால்ட் ரொம்ப நிர்பந்தமான விவரம் தான் ஒரு சிலர் பாருங்க என்னெல்லமோ நடக்குது அவங்களுக்குள்ள லைஃப்ல மாற்றமே இல்லையா அதே ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க எவ்வளவு நாள் இப்படி போயிட்டு இருக்கள் பதினாறு முப்பத்தொன்னுல இந்த பெண் நிமித்தம் அவன் விக்கிரகங்களை பின்பற்ற போனான் பாகாலை அவன் ஆராதிக்க போனான் மற்றவங்க பின்வாங்க கூடாது உன் மற்றவங்க இடறி போகக்கூடாது உன் நிமித்தம் சபை விட்டு ஜனங்கள் விலக கூடாது உன்னுடைய வார்த்தையோ உன்னுடைய பழக்க வழக்கங்களோ செயல்களோ மற்றவர்களை இடறி போக வைத்தால் உன்னை எந்திரக்கல்ல கட்டி எங்க இறக்கணும் சமுத்திரத்தின் நடு சமுத்திரத்தில் இறக்கணும் அப்படித்தானே இருக்கு இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம் எவ்நித்தம் இடல் வருகிறதோ அவனை எந்திரக்கல்ல கட்டி இறக்குன்னு சொல்றது அவனுக்கு கையோன்னு சொல்லிடு பொண்ணு ராஜாக்கள் பதினெட்டு நான்கு அவளுடைய சுவாவத்தில் மாற்றம் இல்லைங்கிறதுக்கு நான் வரிசைய சொல்லிக்கிட்டே வர சங்கரி பாருங்க அவ புத்தியை பாத்துங்களேன் இஸ்ரோவேலின் ராஜாவை ராஜாத்தியாக மாறிட்டு இவன் சங்கரித்ததெல்லாம் யார கத்தருடைய தீர்க்க தரிசிகளை கொள்ளுவது கத்தடைய வார்த்தை பேசுகிறவங்களை எதிர்க்கிறது கத்தடைய தீர்க்கசன் சொல்கிறவங்களை அற்பமாக என்றது கத்தடைய காரியங்களை செய்கிறவங்களை அழிப்பது அவங்களுக்கு விரோதமாக பேசுவது இந்த கேரக்டர்லாம் நம்ம விட்டு போகணும் தீர்க்க தரிசிகளை சங்கரிப்பதும் ஒன்று தீர்க்க தரிசனத்தை சங்கரிப்பதும் ஒன்று கத்தடைய வார்த்தைக்கு தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் என்னாதிருப்பமாக யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு கீழ் படிங்க கத்தடைய வார்த்தை உள்ள மனுஷனாக நீங்கள் அற்பமாய் என்னாதீர்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு பத்தொம்பது பாருங்க இசவலின் பந்தின்னு ஒன்று வச்சுருந்தா ராஜாக்கள் தான் பந்தி வைப்பாங்க இப்படி தான் வசதி வச்சு நடனது அப்படிதானே அகாஸ் வேறு பந்தி விருந்து வச்சான் போட்டிக்கு யாரு வச்சது பஸ்தி வச்சா முடிஞ்சு போச்சு ஆயிடுச்சு குடும்பத்துல வந்துட்ட பிறகு போட்டி பந்தி வச்சா என்ன வருது விருந்து வச்சா அதே ஆவி இவளுக்குச்சு பஸ்தியின் ஆவிக்குள்ள இருந்துச்சு அவ தனி ஒரு பந்தி ராஜபந்தி வேற இவ பந்தி இவ பந்தியில யார் உட்கார்ந்துருப்பா எல்லாம் பாகாலின் திருக்கதரிசிகள் தான் உட்கார் அப்படியே ட்வெண்ட்டி போர் அவர் விற்கரகத்துள்ளே தான் அதனுடைய சரியான ஆவிக்கூடிய அர்த்தம் இரவும் பகலும் பொருளாசை பொருளாசை பொருளாசை பொருளாசை சுவாவும் அப்படித்தான் பொருளாசை ஆகிய விக்ரக ஆராதனை அடுத்து மொரட்டாட்டம் பண்ணுதல் விக்ரக ஆராதனைக்கு சரியாயிருக்கிறது ஒண்ணு சாமுவேல் 15-23 மூணில் இருக்குது மொரட்டாட்டம் பண்ணுதல் அவபுக்திக்கும் விக்ரக ஆராதனைக்கும் சரி மொரட்டாட்டம் சில வீடுகளில் பாருங்கள் இன்னும் அந்த மொரட்டாட்டம் இருக்கு பிரதர்ஸுக்குள்ளே இருக்குது சிஸ்டர்ஸுக்குள்ளேயே இருக்கு என்ன பிரசங்க கிளைங்க என்ன ஆவியில் நிரம்புங்க அந்த அந்த ஸ்டபர்னஸ்லேயே மொரட்டாட்டத்தில் நிற்கிறது அதெல்லாம் மாற்றணும் நீங்கள் இதெல்லாம் எஸ்புடைய ஆவி விக்ரக தீர்க்க அந்த பொருளாதார உள்ளவங்க கூட தான் அவங்க சேர்ந்துக்குவாங்க நல்ல விசுவாசிகளோடலாம் சேரமாட்டாங்க அந்த மொரட்டாட்டம் பண்ணுற விசுவாசிகளோடு தான் போய் சேருவாங்க நியாயம் பேசுகிறவன் வம்பு பண்ணுறவன் எழுத்து பேசுகிறவன் குற்றஞ்சாட்டுறவன் சைடில் ஒதுங்கி நிற்கிறது ஊழியத்தில் தலையை கொடுக்காம ஒதுங்கி நிற்கிறவன் இப்படி கூட இப்படிப்பட்ட ஆளுங்களோடு தான் போய் இந்த ஆவி ஆவி ஆவியோட நிச்சயம் சேர்ந்து கொள் எஸ்எலுடைய ஆவி எஸ்எவியலுடைய பந்தியில் விக்கிரக ஆராதனையில் விக்கிரக ஆராதனை செய்கிறத தீர்க்கதரிசிகள் தான் அங்கே போய் பந்தியில் உட்காருவாங்க தமிழ் சொல்லுரா அவ சொல்ல உடனே போய் சொல்லிடுவான் இடத்தில் என்ன செய்ய முடியாது கீழ்படிய கூட உங்களை விட்டு போட்டீங்கன்னு திருப்பி நீ தலையில் நீ வாருஷனுக்கு மனைவி தலை அல்ல மனைவிக்குதான் புருஷன் யார் தலைகளை சொசம் புருஷனுக்கு கிறிஸ்து தலைகை எல்லாத்தையும் போய் சொல்ற நம்மளுக்கும் என்ன சொல்லணும் என்ன பேசணும்னு தெரியல ஆஃபீஸில் உள்ளது ஆபீஸோடு நின்று பிஸ்னஸ் பிசினஸ் நிறுத்திக்கணும் வீடு அமைக்க காரங்களை மட்டுந்தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் நீ உயிரோடு கத்துடைய தீர்க்கு திருச்சியாக யார மிரட்டு அவன் மிரட்டுறான் அவன் ஒரு பயந்து அவங்கள ஓடி விட்டா ஊரு விட்டு ஓடி விட்டாங்க மற்றவங்கள மிரட்டவே கூட அது தேவனுடைய காரியங்களை செய்கிறவங்கள மிரட்டுற வேலையே இருக்கு கூட எல்லாரும் சொல்லுவாங்க ஆசாரியனாகிய அபியத்தாட்டை போய் யார் விழுந்தா தாவித போய் சேர்ந்தான் தாவித அவனுக்கு என்ன கொடுத்துட்டான் அப்பமோ சொல்லுங்க கோலியத்தின் பட்டயத்தையும் அனுப்பிட்டான் ஆனா அவனை அந்த அபியத்தார் அவன் சந்ததியெல்லாம் கொண்டுட்டான அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக சவுல் ஆளை வச்சு கொண்டுட்டான் அந்த தோவைக்கு வந்து கொண்டுட்டான் எல்லாரையும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சஜஷன் அவன் செத்ததுக்கு காரணம் அவன் மனுஷன் அந்த ஆசாரியன் மனுஷனுக்கு பயந்தானான் மருமகன் வந்துட்டும் இல்ல மனுஷரை பிரியப்படுத்த ஊழியக்காரன் அல்லவே கலாத்தியர் ஒன்று எட்டா பத்தாசிங்க ம் சீக்கிரம் என்ன பைபிள் டீம் ஒன்றும் இல்லையா சுத்திகரிக்கப்பட்ட பின்பு லைட் வந்து பிரைட் ஆகும் அப்படித்தானே சிமினி எல்லாம் தொடச்சி அடிச்சு விட்டா பிரைட்டாக தான் இருக்கும் இது சுத்தி வர வர வசனம் கம்மி ஆகும் ஆ சொல்லுங்க ஓலியக்காரன் நல்ல சென்னையில் கல்லிசு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு பெரிய பணக்கார விசுவாசி வந்து குறுக்க புந்துட்டாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் சொல்லிட்டு பண்ணுவீங்க பாச அது போய் அவங்கெல்லாம் டக்குன்னு வசதி கொண்டாங்க உடனே சீப் ஃபாஸ்டர் சீப் ஃபாஸ்டர் சீப் ஃபாஸ்டர் உடனே சீப் ஃபாஸ்டர் போய் சீப் ஃபாஸ்டர் போயிட்டார் போய் நடக்குது அவங்க பாஸ்டர் லோக்கா மேலே அது இது அது இதுன்னு ரெண்டு மூணு அடியே கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வந்த உடனே பட்டுன்னு பாஸ்டர் லோக்கா நீ விசுவாசி தானே போ ஸ்டாண்டர்டில் நின்று இல்லை விசுவாசி ஸ்டாண்டர்டில் நில்லு நான் என் ஸ்டாண்டர்டில் நின்று எனக்கு தெரியும் மனபூர்வமா செஞ்சா அது ஊழியம் நான் செய்வேன் நீ யாரு என்னை ஏற்படுத்தவும் வரல நீ சம்பளம் கொடுத்து வரல கத்தோடைய சபைக்கு நான் மனப்பூர்வமாக கத்தர் கணம் பண்ணுவாரு நான் மனப்பூர்வமா செய்யறா இல்லையாங்கிறது யாருக்கு பிரதிபலன் யார் தர்றது நீ வந்து விசுவாசி ஸ்டாண்டர்ட்ல நெல் நான் பாத்துக்கிறேன் லாசர சாத பிடிச்சிட்டாரு அங்க நான் நீ உன் ஸ்தானத்துல போய் நெல்லுட்டாரு அதோட சோழ முடிஞ்சு எதுக்கு சொல்றேன்னா அவங்கவங்க அவங்க ஸ்தானத்துல என்ன செய்யணும் சந்திரன் அந்த இடத்துல நிக்கணும் சூரியன் எங்க நிக்கணும் நட்சத்திரம் அதது இடத்துல என்ன எல்லாம் நான் தான் நீ தான் நட்சத்திரமும் சந்திரனும் முட்டி மோதி சூரியன் என்ன பண்ணும் அது பாத்துக்கு தன் மனவரையில் இருந்து புறப்படுகிற மனவாளனை போல போய்கிட்டே இருக்கும் இவங்கதான் சூரியன் விழுந்ததா பைபிள் இல்ல நட்சத்திரம் விழுந்ததா தான் என்ன இருக்கு பைபிள்ல இருக்கு நீதான் நஷ்டப்பட்டு போவாங்க இவ வந்து எளியாவை மிரட்டா பயங்கரமா மிரட்டா அந்த ஆவி நமக்குள்ள இருக்க கூட இருபத்தொன்னு ஏழு மணராஜாக்கள் இருபத்தி ஒன்னு ஏழு இந்த இவன் புருஷ இவ புருஷன் வந்து ஒரு நாள் ரதத்தில் வெளியே வந்தார் வெளியே வரும்போது ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு அது நல்லா விளைஞ்சி நல்லா அளவாக இருந்தோடனே இவனுக்கு அதை பார்த்தோடனே அந்த திராட்சை தோட்டத்தை எங்கே வாங்கிடணும் தான் வாங்கிடணும்னு ட்ரை பண்ணான் அது நாபூத்துங்கிற ஒரு மனுஷனுடைய தோட்டம் அவன்கிட்ட போய் கேட்டான் எப்போ இந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்குறியா அவனை ஒழுங்காக கேட்டால் கொடுத்துருப்பான் அவன்ட்டு போய் சொன்னான் நீ இந்த திராட்சை தோட்டத்தை கூட நான் இதை எப்படி மாற்ற போகிறேன் கீரை தோட்டமாக மாற்ற போகிறேன் அவன் சொன்னான் அப்படி நான் தரவே மாட்டேன் என் பிராவின் சுதந்திரத்தை நான் நினைச்சு மாட்டேன் தர முடியாது நீங்கள் ராஜா கேட்டு கொடுக்கல நம்ம அது சொல்லிட்டு அப்படியே செத்து போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனான் இந்தம்மா அங்கே இருக்கிறா ராட்சசி ஐயோ வந்த என்ன என்ன என்ன ஏன் மூஞ்செலாம் மாறிடுச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு என்ன சொன்னால் நான் இப்படி ஒரு திராட்சை தோட்டத்தை கேட்டேன் கீரை தோட்டமா மாத்துறதுக்கு அந்த ஆள் தர மாட்டேன்ட்டான் உடனே இவன் சொல்கிற நீ ஒரு ராஜா நீ கேட்டவன் தரலன்னு சொல்லிட்டு நீ இப்படி மூஞ்சி தொங்கப்பட்டு வந்திருக்க நீ இரு நாளைக்கு தோட்டம் வங்கையில் வருதில் பாரு என்ன மாதிரி பேச்சு பேசுறா பாரு சாராய வியாபாரி மாதிரி இந்த கஞ்சா வியாபாரி பொண்ணுங்க பண்ணுவாரு அதே மாதிரி இவன் பேசுறா ஒரு சில விசுவாசிகள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம பைபிள்லாம் தூக்கிட்டு ஓடிவே பண்ணுவோம் இந்த திருச்செண்டை மாதிரி பேசுறாங்க லைஃபை மாத்துங்க நீங்க தயவுசெய்து இவ சொல்ற நீ என்ன நீ இசுவெளி ராஜா நீ சும்மா உடனே ஏற்பாடு பண்ணா பிரதானிகளை கூப்பிட்டா அனௌன்ஸ் பண்ணு இவன் பொய் சாட்சி இவன் மேலே பொய் சாட்சி சொல்லு ராஜாவை தூசிச்சான்னு சொல்லு தேவனை தூசிச்சான்னு சொல்லு ரெண்டையும் சொல்லு குற்றச்சாட்டு போடுனாங்க அவ்வளவுதான் டக்குனு குற்றச்சாட்டை அவனால ரெண்டு பேரும் வந்தாங்க இவன் ராஜாவையும் தேவனையும் தூசிச்சான் அப்படியா என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கல்லறிஞ்சு கொண்டுருங்க டமுடமனு கல்லூரிக்கு எரிஞ்சாங்க சாடிச்சிட்டாங்க இவன் அது வரைக்கும் வீட்டில் படுத்துக்கிறக்கறான் நான் உயிரோடு இல்லை நீ போய் தோட்டத்தை எடுத்துக்கொள் எவ்வளவு அநியாயமான சம்பாத்தியம் இது தயவுசெய்து நம்ம அப்படி செய்யவே கூட யாரையும் அநியாயமாக நம்ம நினைச்சு கூடாது செய்யக்கூடாது பொய்ச்சாட்சி ஏற்பாடு பண்ணி இருபத்தி ஒன்று பத்தில் அவனை கல்லெறியை சொல்லி கடைசியில் அவன் செத்து போனான் இவங்க அந்த திராட்சை எடுத்துட்டாங்க கத்தரு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது எனக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது எனக்கு டச் பண்ண வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறாங்க மூணு ராஜாக்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இது என்னது இது என்னது தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை பத்தி தீர்க்க தரிசனம் வரலாம் ஆனா ஜட்ஜ்மெண்ட் தீர்க்க தரிசனம் நினைச்சக்கூடாது வரக்கூடாது அதனை நல்லா திரும்பவும் நான் உங்களுக்கு நான் நேற்றதை படிச்சு எழுதி வச்சேன் நண்பரே என்னை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ திர்க்க தரிசனம் வரட்டும் நான் உன்னை ஆசீர்விப்பேன்னு வரட்டும் சரிதானா உன்னை குணமாக்குவேன்னு வரட்டும் உன்னை நான் பிரச்சனைகளை தீர்ப்பேன்னு வரட்டும் ஆனா உன்னையே நான் வந்து நியாயம் திருப்பன்னு நினைச்ச கூடாது உங்களை பத்தி அப்படி சபையில எப்பமா திருக்க வந்திருக்கா அதான் அவளுக்கு அவனுக்கு வந்த திருக்க எப்படின்னா ஆண்டூர் சொன்னார் அதே திராட்சை தோட்டத்துல இவ ரத்த நாய்கள் என்ன செய்யணும் இவன் இவ ரத்த நாய்கள் நக்குன்னாரு இப்ப வாசிங்காது இஸ்ரேலின் மதுல இருக்கே தின்னணும் அவ புருஷனை பத்தி ஆகாப்ப பத்தி என்ன இவ பைபிள் இல்ல போட்டிருக்கு சொல்லுங்க அந்த வசன சத்தமா இன்னும் இருக்கு திருக்கோசனம் ஆகி செத்தபோது எங்க செத்துக்கிறதா அதே திராட்சை தோட்டம்லாம் வந்து விழுந்தான் நாய்கள் அவன் ரத்தத்தை நெஞ்சது அந்த ரதத்தில் வந்து நக்கிச்சு பத்தி திருக்கதர்சனம் சபையில் வரட்டும் உன்னை குணமாக்குவேன்னு வரட்டும் அசிர்விப்பேன் வரட்டும் உன்னை சீர்படுத்துவேன் வரட்டும் உன்னை கட்டி எழுப்புவேன்னு வரட்டும் ஆனா உங்களையே என்னை பத்தி சபையில் திருக்கதனம் எப்படி வரக்கூடாது நியாய தீர்ப்பாய் சபையில் வரவே கூடாது நீங்க ஜ ஆண்டே என்ன பத்தி ஆண்டவரே ஒரு வார்த்தை போயிடுச்சு ரத்தத்தை நாய்கள் பயங்கரமான சட்டமன்ற அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தா சகையை சொன்னது போல திரும்ப போய் கொடுத்துருங்க அது சொந்தக்காரன் சொத்தா இருந்தாலும் சரி எந்த நமக்கு வேணாம் நமக்கு அந்த வாழ்க்கை அந்த அனுபவமே வேண்டாம் ஒன்னராஜாக்கள் இருபத்தொன்னு இருபத்தஞ்சு தூண்டி விட்டாள் தூண்டி விடுற சுவாபம் வந்து எஸ் எழுதிய ஸ்வாவம் ஏங்க என்னங்க நீங்க பேசாம இருக்கீங்க நீங்க விடாம இருக்கீங்க நீங்கள் என்னை இப்படி முட்டால் மாதிரி உட்காந்துருக்கீங்க கோலம் மாதிரி இருக்கீங்க நீ ஆம்பளையா நீ பொம்பளையா நீ என்ன நீ இப்படி இருக்க இப்படியே சுற்றுறது அவனை சும்மா இருக்கிற தெய்வீகமாக இருக்கிறவனை டம்பராக்கி அவனை மாம்சீகமாக மாற்றி அவனை முரட்டாட்டக்காரனாக மாற்றி அவனை பின்மாற்றக்காரனாக மாற்றி விட்டுருது நம்ம அப்படி செய்யக்கூடாது தூண்டக்கூடாது நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை கிரியேட்டாக இருக்கக்கூடாது நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும் சால்வ் பண்ணுறவங்கள்தான் சமாதான கெடுக்கா இருக்க கூடாது கையில நான் ரத்தப்பள்ளி வாங்குவேன் ரத்தப்பொள்ளி வாங்கினார் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது பத்து ஒரு திருக்குதர்சி மறுபடியும் சொல்லிட்டு போறான் எப்படி இருக்கும் எகுவ ராஜாவாய் அபிஷேகம் பண்ற அந்த திருக்குதர்சி வந்து சொல்லிட்டு போறான் மறுபடியும் சொல்றான் எஸ்ரேவனின் மதிலிருகே நாய்கள் அவளை தின்னு நாய்கள் தின்னுங்கிறது பின்மாற்ற ஆவிகளை காண்பிக்கிறது நம்ம ஒன்றும் சாபப்படுறதில்லை பின்மாற்ற வல்லமைகள் நமக்குள்ள வந்துடும் நமக்கு இந்த மார்க்கம் பிடிக்காது சப்பிடிக்காது ஊழியக்காரங்க பிடிக்காது பிரசங்கம் பிடிக்காது கிருபம் பிடிக்காது ஆமா அப்படியே பின்மாற்றம் பின்மாற்றம் பின்மாற்றத்தையே நம்மளை கொண்டு போகும் நாய்கள் அப்படின்னா பின்மாற்ற ஆவிகள் பின்மாற்ற ஆவி ஒரு நாயல்ல என்னது நாய்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒம்பது இருபத்தி ரெண்டு கேட்டான் பாருங்கள் எழுது ஒரு வார்த்தை அவங்க பையன் வந்து கேட்குறாங்க யாருடைய பையன் எஸ்எபுடைய பையன் சொல்கிறான் எகுவே சமாதானமா அவன் என்னது சமாதானமா உன் தாயாகி எஸ்எபுடைய வேசித்தனம் கொஞ்சமா இல்லை அவள் பண்ண பில்லி கொஞ்சமா இதில் எங்கேயா சமாதானம்னா அதோட ஒன்று வந்த அவன் ஓடியே விட்டான் ஆனால் விட்டல அவன் போய் அவனை கொன்று கரெக்டாக அவன் சந்ததி அவன் அவன் எங்கே வச்சான் எவ்வளோ ஆகா அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வராம் எங்கள் சத்தனை வாசி கீழே வாசிது அவனை தொடர்ந்து போய் நானே மொத்தமாக வாசிச்சிருவேன் ஆ சொல்லு விழுந்து எங்கே போய் விழுந்தான் பாருங்கள் அவன் சந்ததியும் தூக்கி எங்கே போட்டாச்சு அதே நான் போற்றி நிலத்தில் நாய் சாப்பிட என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்கள் வேசித்தனா இது இன்றைக்கி சபையில் ஜனங்களுக்குள்ள அதிகமாக வேலை செய்கிற ஒரு ஸ்பிரிட் நான் இங்கே வந்து ரொம்ப கேள்விப்படுறேன் நீங்கள் அப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் உறவுகள் எல்லாம் நீங்கள் நிப்பாட்டின எனக்கு ரொம்ப நியூஸ் வருது கொஞ்சம் இல்லை கணக்கு வழக்கெல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு நான் சபையின் கௌரவத்துக்காகவும் குடும்பங்களுடைய மதிப்புக்காகவும் சூழ்நிலையை பொறுத்து நான் இந்த விஷயத்தில் அமைதியாக போயிட்டுருக்கேன் எனக்கு இதை விட மோசமான கேஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் விசாரிச்சுருக்கேன் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப ரஃபாக கொண்டு போயிருக்கேன் ஆனால் இப்போது நான் ஸ்லோ பண்ணுறேன் நீங்கள் இதை சரிப்படுத்திக்கணும் ரெண்டாவது உன்னுடைய தாயாகிய எசப்பிள்ளுடைய வேசித்தனங்களும் அடுத்தனது பில்லி சூனியனும் அவள் பாருங்க பில்லி சூனியன் என்ன நீங்கள் யாருக்கு போய் சூனியம் பண்ண போகிறீங்க அப்படிதான ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு சரி வாசிங்க ஒன்று சமையல் பதினஞ்சு இரண்டகம் பண்ணுதல் அதாவது தமிழ சொல்லாம் உண்டை வீட்டுக்கு என்னதே ரெண்டகம் பண்றது துரோகம் விசுவாசி கூட இருந்துட்டு அந்த விசுவாசிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது ஊழியக்காரன் கூட இருந்துட்டே ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது காட்டி கொடுத்துடக்கூடாது ரெண்டகம் பண்ணுறத அது பில்லி சுனிய பாவத்துக்கு சரி இப்போ ஆனால் இவன் வந்து கேட்குறான் எகுவே சமாதானமா அவன் கேட்குறான் ஏதுப்பா சமாதானம் எப்படி சமாதானம் வரும் நீங்கள் உங்களை சரிப்படுத்தாமல் எப்படி சமாதானம் ஆகும் மன்னிப்பு கேட்கல ஒப்புறம் பார்க்கல ஆனால் சமாளமா இருக்கேன் அப்படின்னா அது என்ன சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் சனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் புதுசுக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது சிங்காரம் மட்டும் குறையவே இல்லை அம்மாவுக்கு பெண்டிகாசில் வந்தவுடனே சிங்காரம் போயிருந்தான் பைபிள் சொல்லுது ஆகாப்பு எப்பவும் சேர்த்துட்டான் ஆகா சேர்த்து யோராம் வந்துட்டாச்சு ஆனால் இவ எப்படி இருக்கா எஸ்எப்டி ஸ்பிரிட் என்ன வேலை செய்து ஆ தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் ஒலியாய் இது என்ன இது என்ன என்ன வயசு பெண்டை காசுல வந்துட்டிய கூட விடு பெந்த கோஷில் வந்துட்டு இதுதான் எல்லாத்தையுமே மறிக்கிற மார்க்க பாவத்துக்கும் உலக ஆடம்பரங்களுக்கும் என்னது அவருக்கு என்ன கிடையாது அழகும் இல்லை அவர்தானே நீ கும்பிடுற திருப்பி நீ இங்க நகை கடை மாதிரி புறப்பட்டு வந்த இந்த பட்டு ஜாலிய கடையில ஒரு பெண்ணு மாதிரி இங்க யார்க்கான நீதிமொழி முப்பத்தி ஒண்ணு என்ன சொல்லுது அழகும் வீண் சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது மினுக்கு ஞானம் போயிடுன்னு பைபிள் சொல்லுது எஸ்ஐ கேள் இருபத்தி உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தார ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அதுலேயே நின்று சிவு சி விருது சி விருது சி விருது வேண்டாம் அவசியம் இல்லை அவள் ஐவா வந்து பாருங்க கையில் கண்ணுக்கு மை போட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அதான் லாஸ்ட் அன்னையோட ஆட்டம் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த உலக பிரகாரமான ஆடம்பரங்கள் உலக டெக்கரேஷன் இதெல்லாம் நீங்கள் விட்டுடணும் ஃபுல்லாக விட்டுறணும் நொறுங்க அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை ஏதோ உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இல்லாமல் இருந்துட்டீங்க விட்டுருங்க ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு பிறகு நம்ம மார்க்கம் வேறு ஒம்பது உள்ளே போனா திரும்பி வந்து பார்த்தா முப்பத்தஞ்சில் என்னாச்சு எல்லாம் என்ன இப்போச்சு தூக்கிட்டு போயிட்டாங்களா யாரோ அவ்வளோ மாடியிலேருந்து தூக்கி விட்டாச்சு கீழ் விழுந்து நொறுங்கி போயிட்டாங்க ஈம்மா அவளை மிதிச்சிட்டு தான் உள்ளே போனான் ராஜகுமாரதி மிதிச்சிட்டு தான் யார் போறா உள்ளே போயிட்டான் எகு உள்ளே போயிட்டான் திரும்ப கொஞ்சம் பொறுத்து சொன்னா விட்டு என்னவோ அவர் ராஜகுமாரதி போய் அடக்கம் பண்ணுங்கப்பா அசிங்கமா கிடக்குது தெரிச்சு போய் கிடக்குறா போய் அடக்கம் பண்ணுங்கண்ணா அடக்கம் பண்ண வந்து பார்த்தா என்ன நடந்துச்சு தலையோடு இருந்துச்சு காலு கை உள்ளங்காய் தான் கிடந்துச்சு என்னன்னு பார்த்தா அடுத்த வசனம் அவ்வளோதான் இவங்கெல்லாம் மேல போய் உட்காந்து சாப்பிட்டு கூப்பிட்டு வர்றதுக்குள்ள நாய்க்கு வந்து எதை சாப்பிட்டு போயிருச்சே நீ என்ன டெக்கரேஷன் பண்ணாலும் என்னென்ன ஆட்டம் ஆடினாலும் மண்ணுக்குள் தான் போக வேண்டும் இந்த மண்ணு தான் அரிச்சு என்ன செய்யும் போல மாற்றும் நீ கிறிஸ்துவை போல ஒன்ன மாற்றாட்டா இந்த மண்ணு தன்னை போல என்ன செய்யும் உன்னை மாற்றும் என்ன ஆட்டம் உள்ள போயிட வேண்டியது மண்ணுக்குள்ள போன பிறகு அதுக்கு பிறகு நாலு நாள் கழிச்சு போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க ஒரு பத்து நாள் கழித்து அடக்கம் முடிஞ்ச பிறகு உங்கள் அப்பாவுக்கு போய் எங்கள் அப்பா அப்படின்னு போய் பார்க்க போங்களேன் பார்த்துருவீங்களா நீங்கள் எல்லாரும் நிற்பீங்களா அந்த ஸ்மெல்லையே ஏ அப்போ ஓடிய போடுவீங்க நீங்கள் ஒரு பாஸ்ட் இறந்துட்டாரு சரியாக குளிப்பாட்டில சரியாக சுத்தம் பண்ணலை அதனால கொஞ்சம் ஸ்மெல் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணுற செக்ஷனில் என்னையும் கொண்டு போய் விட்டாங்க ஐயோ எய்சுவே ஒரு லிமிட்டுக்கு பிறகு எனக்கு வா என்ன உலகம் எங்கே இருக்குது என்ன மாதிரி காராயிட்டேன் அந்த ஸ்மெல்லு பேர் பண்ணவே ஓடியே போயிட்டேன் எல்லோரும் என்னை கூப்பிட்டாங்க தயவு செய்து நான் வரவே மாட்டேன் அப்போ தான் யோசித்தேன் செத்த மனுஷனுடைய பிரேதம் செத்தான் இப்ப நாட்டன்னு சொல்கிறானே அதுதான் ஒன்று பாருங்க இவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே நாய் நக்கிடுச்சு எல்லாத்தையும் கடிச்சு தின்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு சிங்காரம் எங்கே இருக்கு மைய எங்கே கண்ணில் மைய காணோம் தலைமுடியை காணும் ஏன் சிங்காரிச்சிட்டு வந்ததில்ல ஜன்னல் ஒழியை எட்டி பார்த்ததெல்லாம் எங்கே எட்டி பார்க்குறவங்கெல்லாம் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த வசனத்தை எங்கெங்கெல்லாம் எட்டி பார்க்குறீங்க இதோட அவ கதை முடிஞ்சுது இதை அப்படியே நியூட்டிஸ்ட் மட்டில் கொண்டு வராது ஆவியானவர் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அது சரி இவ்வளவு பண்ணிவிட்டு கேட்டால் யார் அவள் பேர் என்னது அவள் யாரா தேற்குதரிசி நல்லாதான் இருக்குது நானும் தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் நீங்களும் இருக்கிறன்னு சொல்கிறீங்க எல்லோரும் தெற்குன்னு சொல்கிறாங்க ம் அடுத்து புதிய ஏற்பாட்டு சபையில் தன்னை தேக்கதரிசின்னு சொல்கிறதே தப்புது ஊழியர்களை தவறு செய்ய வைப்பது அது ஒரு ஸ்பிரிட்டு பாருங்கள் இவங்களுக்கு சாதகமாக ஊழியர்காரங்களை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது தனக்கு ஏற்ற மாதிரி பேச ஜால் அடிக்க தனக்கு மாதிரி வச்சுக்கிறது தனக்கு மாதிரி அவங்களை சாதகமாக மாற்றுறது தேவைப்பட்ட தவறு செய்ய வைக்கிறது இது ஒரு ஸ்பிரிட் இது என்ன ஸ்பிரிட்டு சொல்லுங்க ஸ்பிரிட்டு அடுத்து விக்ரங்களுக்கு படைத்ததை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் சாப்பிட்டது ஒன்று தப்பு தப்புலாம் ஒன்றுமே கிடையாது தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் கிடையாது விக்கிரங்களுக்கு படைச்சது சாப்பிட்டா தப்பு இல்லையா ஆ யோசிச்சு பாருங்கள் வஞ்சிப்பது மற்றவங்களை ஏமாத்துறது அப்படி பேசி இப்படி பேசி இப்படி பேசி அப்படி பேசி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறது ஆ வெளிப்படுத்தி ரெண்டு இருபத்தி முடிவுக்கு வரும் எனக்கு அனியா ஒரு பொய் சொல்லிட்டாங்க செப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க ரெண்டு பேரும் அன்னைக்கே செத்து விட்டாங்க இப்ப அப்படியா இருக்கு சொல்லுங்க ஒருத்தவணை அந்த தோட்டக்காரன் வந்து கேட்கிறான் இது கணித வெட்டி போடுங்கார்கள் இன்னும் ஒரு டைம் கொடுங்க எப்படியாவது கனி கொடுக்கும் இப்படிதான் அவள் மனம் திரும்ப முடியா அவளுக்கு தவணை கொடுக்கப்பட்டது ஆனால் அவளோ மனம் திரும்பவில்லை கத்தர் கொடுத்த நேரத்தை வந்து இறக்கத்தை வந்து அள்ள தட்டி விட்டாய குணப்படும் ஏவுகிறது ரோமர்ல சொல்லி இருக்கியா நீ குணப்படும்படி தேவ தயவு உன்னை ஏவுகிறது தயவு தான் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டே ரோமர் ரெண்டு நாலு தயவு நீ குணப்படும் உன்னை ஏவுகிறது அறியாமல் அசட்டே பண்றாயா உனக்கு கத்த டைம் கொடுத்தார்தான் அசட்டை பண்ணாத இதே லட்சணிய நாள் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டிய நாள் இன்னைக்கு மத்தியானம் ஞானசார் எடுக்க மாதிரி இன்னைக்கு மத்தியான உனக்கு வாழ்க்கையில் கடைசி டைம் இருக்கும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அழுது ஐயா நான் இனிமேல் தப்பே செய்ய மாட்டேன் மனம் திரும்பி நான் யானை எடுத்துறேன் எடுத்துட்றோம் இல்லை யானசானம் எடுத்து பரிசு தாப்பிட்டு இப்படிப்பட்ட தவறுகளுக்குள்ளே இருந்தினா இன்றைக்கி எஸ்எபில் ஒரு முடிவுக்கு நீ என்ன செய்யணும் கொண்டு வரணும் எஸ்எபேல் இன்றைக்கி நான் நம்ம ஜெவம் பண்ண போகிறோம் எஸ் பேர் இப்போ வந்திருக்க அந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் அவ்ள உங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் அரைஞ்சிருக்கிற எஸ்எபேல நீங்கள் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று சொன்ன உடனே ரெண்டு மூன்று பேர் எட்டி பார்த்தார்கள் உப்பரிகளை நிக்கிற எசவேலை நீ என்ன செய்யணும் யோசிக்காம உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு அதை என்ன செய்யணும் தூக்கி கீழே போடணும் எசவேல் மறித்த அதுக்கு பிறகு ஆட்சி அமைதியா இருக்கும் வாழ்க்கையில் இழைப்பார்கள் இருக்கும் பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டா அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடுவேன் இந்த காலை வேலையில ஒரு முடிவை கொண்டு வருவோம் ஆவியானவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் ரெண்டு மூன்று பிரதானிகள் என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்ற உடனே எட்டி பார்த்தார்கள் அந்த ரெண்டு மூன்று பிரதானிகள் யார் கத்துடைய வார்த்தைகள் கத்துடைய அபிஷேகம் பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க எசபேல் இன்னைக்கு ரெடியாக வந்திருக்கிறார் விவரம் தெரியாமல் வந்துட்டார் இன்றைக்கி நீங்கள் எசபேலை முடிவுக்கு கொண்டு வாருங்க உங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற எசபேலின் ஆவி நான் சரி கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு முடிவை சந்திப்பதாக எல்லா ரெண்டங்களையும் மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் படிவோம் ஒரு டென் மினிட்ஸ் ஹாலலூயா ஒரு பத்து நிமிஷம் அண்ணா நேத்தெல்லாம் நான் பன்னெண்டைய காலுக்கு முடிச்சிட்டேன் இன்னைக்கு ஆவியானவருக்கு ரீ செஞ்சால் டுவெல் தேர்ட்டி அதிகபட்சம் அவங்கள தாண்டி நான் போகமாட்டேன் ஆனால் எனக்கும் ஒரு ஆசை எசபேல் முடிவுக்கு வர வேண்டும் எசபேல் முடிவுக்கு வராமல் இருந்தா அவள் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாள் உன் ஊழியம் அப்படியே மங்கி மங்கி எரியும் உன் ஜீவியம் மங்கி மங்கி எரியும் உன் பிஸ்னஸில் தலையை எட்டி பார்ப்பா உன் குடும்ப சமாதானத்தில் அவள் எட்டி தலையை எட்டி உடைய சரீர சுகத்துல கை வைப்பா அது ஒரு ஆவி கட்டில் கிடையாக்குற ஆவி அந்த இசை வெளிப்படத்தில் ரெண்டு இருபத்தொன்னு இன்னும் ஒரு வசனம் இருக்கு போய் படிச்சுக்கோங்க கட்டில் கிடையாக்குவே தவணை கொடுத்தும் அவள் திருந்தாத பட்சத்தில் நான் அவளை கட்டில் கிடையாக்குவே அது ஒரு ஆவி எசபேலின் ஆவி உன்னை கட்டில் கிடையாக்க விடக்கூடாது அது இன்னைக்கு நீங்க தூக்கி போடு யோசிக்காம பாவத்தை விட்டு வெளியே வாங்க கத்தர் இசைவேலுக்கு ஒரு முடிவுண்டாக்கினாள் अमान उपदेशो उन्न कन्न मुन लोया